الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين الحمد لله الذي ادانا هذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاة والسلام على سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد وبارك وسلم عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان الى يوم الدين اما بعد فقد قال الله عز وجل في كتابي الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون شَهْرُ رَمَضَانَ الَّذِي أُنْزِلَ فِيهِ الْقُرْآنُ دَلِيلًا لِلنَّاسِ وَبَيِّنَاتٍ مِنَ الْهُدَى وَالْفُرْقَانِ فَمَن شَهِدَ مِنكُمُ الشَّهْرَ فَيَصُومْ وَمَن كَانَ مِنكُم مَرِيضًا أَوْ عَلَى سَفَرٍ فَعِدَّةٌ مِّنْ أَيَّامٍ أُخَرَ يُرِيدُ اللَّهُ بِكُمُ الْيُسْرَ وَلَا يُرِيدُ بِكُمُ الْعُسْرَ وَلِتُكْمِلُوا الْعِدَّةَ وَلِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَيُؤْمِنُوا بِهِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَيُؤْمِنُوا بِهِ لَعَلَّهُمْ يَرْشُدُونَ صدق الله العلي العظيم حديث رواه ابو داود في صحيح انه عمر بن بشير رضي الله عنه قال الدعاء والعباده الدعاء والعباده சதக்கன்பியுனா முகமது யாரின் இல்லாதவன் எல்லாவித தேவைகளையும் குறைகளை விட்டும் நீங்கிய மகா பரிசுத்தரப்பா இருக்கின்றான் அல்லாஹ் யாரையும் பெறவும் யாராலும் பெறப்படவும் இல்லை அல்லாஹுக்கு சமனாக நிகராக யாருமே இல்லவே இல்லை அல்லா ஆட்சியாளருக்கெல்லாம் ஆட்சியாளராக இருக்கின்றான் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றான் அல்லாஹ் தான் நாடியவரும் ஆட்சியை பிடுங்கி எடுக்கின்றான் அல்லாஹ் தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றான் அல்லாஹ் தான் நாடியவர்களை இழிவுபடுத்துகின்றான் எல்லா நலவரும் கைவசமே இருக்கின்றன அல்லாஹ் ஒவ்வொரு பொருளும் மீதும் சர்வசக்தனாக ஆற்றல் படைத்தவனாக சக்தியுள்ளவனாக இருக்கின்றான் இவ்வாறு அல்லாவை நாம் புகழ்ந்து கொண்டே சென்றால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாவை எம்மால் புகழ்ந்துவிட முடியாது அறிவாளிகளுக்கெல்லாம் பேர் அறிவாளியான கண்மணி முகமது உனக்கு சொந்தம் என புகழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் எனவே வல்லவன் அல்லாஹ் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் அவனை எப்படியெல்லாம் எவ்வாறு எல்லாம் புகழ விரும்புகிறானோ அத்தனை புகழும் புகழ்ச்சியும் பாராட்டுதல்களும் நன்றிகளும் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது அலம்ோழர்கள் கிளையார்கள் மறுமை நாள் வரை அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறை பின்பற்றி வாழுகின்ற மீதான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே பெரியோர்களே கண்ணியமானவர்களே அல்லாவே அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நமது வெற்றிக்காக நமது விமோசனத்துக்காக நமது ஈருள கண்ணியத்துக்காக என்னென்ன விடயங்கள் எடுத்து நடக்கும்படி அல்லா ஏவி இருக்கிறான் அவைகளை எடுத்து நடந்து கொள்ளுங்கள் எவைகளை விளக்கி தவிர்ந்து வாழுமாறு கட்டளையிட்டு இருக்கிறானோ அவைகளை முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் எனக்கும் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்து கொள்கிறேன் ஞாபகம் முட்டிக் கொள்கிறேன் அல்லாவனை அஞ்சி பயந்து வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர்வானாக அன்புள்ளவர்களே பெரியவர்களே சகோதரர்களே கண்ணியமானவர்களே வாராந்த ஹுத்துபா பிரசங்கத்திலே புகருடைய நான்கு ரக்காத்துகள் இரண்டு ரக்காத்துகளாக குறைக்கப்பட்டு அதற்கு மாற்றம் ஒரு குத்துபா பிரசங்கம் இடம்பெறுகிறது ஏன் அல்லா அபுல் இத்தோ எங்களுடன் மிக இரக்கமானவனா இருக்கின்றான் நாம் எப்படியாவது சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்கான பல ஏற்பாடுகள் அல்லாஹ் தினமும் ஒவ்வொரு வினாடியும் செய்து கொண்டே தான் இருக்கிறான் அந்த வகையிலே வார அந்த பிரசங்கம் என்பது நாம் நமது வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை ஒரு மலர் மறுமலர்ச்சியை ஈமானிய மாற்றத்தை உருவாக்குவதற்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான் அந்த கொத்துபா பிரசங்கத்திலே நாம் பல நல்ல விடயங்களை கேட்கின்றோம் சில சமயங்களிலே பேசுகின்றோம் ஆனால் அவற்றின் மூலமாக நாம் எங்களுள் மாற்றத்தை ஏற்படுத்தினால் நாம் வெற்றியாளர்கள் அவர்களுக்கு உபதேசிக்கப்படுவதை அவர்கள் செய்தால் மாத்திரமே சக்கராத்திலும் கபரிலும் மறுமையிலும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு உறுதியாகுவதற்கு போதுமானது என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே அந்த அடிப்படையிலே அந்த அடிப்படையில் இந்த குத்துபா பிரசங்கத்தை அமல் செய்யும் நோக்கத்துடன் சொல்வதற்கும் கேட்பதற்கும் அல்லா எனக்கும் உங்களுக்கும் திருப்பை செய்வானாக அன்புள்ள அன்புள்ளவர்களே இந்திய குத்துபா பிரசங்கத்தின் தலைப்பு துவாவின் சிறப்புகள் துவா வணக்கம் நாமும் துவா கேட்க வேண்டும் அப்படியும் சொல்லலாம் அல்லது உங்கள் பதில் என்ன உங்கள் பதில் என்ன என்றும் சொல்லலாம் அன்புள்ள சௌதரி பெரியார்களே அல்லாவுடைய கேள்விக்கு உங்கள் பதில் என்ன என்ற தலைப்பிலும் இந்த குத்வாவை பார்க்கலாம் அன்புள்ளவர்களே இந்த தலைப்பை ஆழமாக விளங்கிக் கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணத்தை அறிந்தால் இன்னும் தலைப்பை ஆழமாக விளங்கிக் கொள்ளலாம் நான் மேலே ஓதின அந்த குருவான் வசனம் இருக்கிறதல்லவா உங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமானது நீங்கள் எல்லோரும் அடிக்கடி கேட்டது இன்று நோன்பை பற்றிய கொத்துபாவா தான் இருக்கும் என்று அளவுக்கு ஆஷா அல்லா எல்லோருக்கும் இந்த நோம்புடைய விடயம் தான் என்று கூட நினைக்கும் அளவுக்கான அந்த ஆய் மும்பை தான் ஆனால் நோன்பை பற்றிய கொத்துபா ஏன் அந்த ஆயத்தை ஓதினேன் என்றால் அல்லாஹ் நோன்பை பற்றி பேசுகின்றான் சூரத்துள் பக்ராவிலே யா யுல்லீ நாமனு குதிபா லே குமுசியா உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஆயத்து இந்த ஆயத்தில் ஆரம்பித்து வைலும் லைலா சுயாமி ரபசு என்ற நோன்புடைய சட்ட திட்டங்களை கூறி முடிப்பதற்கு முன்னால் ஒரு விடயத்தை பேசுகின்றான் நோன்புடைய சட்டத்திட்டங்களை ஆரம்பித்த அல்ல நோன்பு என்பது எதற்காக நோன்பு எப்படி பிடிக்க வேண்டும் நோன்புடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்தி முடிப்பதற்கு முன்னால் ஒரு முக்கியமான விடயத்தை பேசுகிறார் நோன்பிற்கு இடையிலே அதுதான் துபாவை பற்றி அன்புள்ளவர்கள் அந்த அடிப்படையிலே துவாவை நாம் இன்று பேசுகிறோம் ஏனென்றால் மறுத்தனங்களும் அதே போன்று ரமலானுமே விசேஷமா அமைந்துவிடும் முக்கியமான விடயம் தான் துவா என்பது இஸ்லாத்தில் உள்ள ஒன்றல்ல மாறாக இஸ்லாத்தின் வணக்கமே துவா தான் அஜீஸ் அதைத்தான் நான் ஆரம்பத்தில் ஓதிய தெளிவாக சொல்லுகிறது துவா என்றால் வணக்கமே துவா என்றான் அது தான் வணக்கம் அது வணக்கத்தின் அச்சானே துவா தான் ஒரு மூமினின் ஆயுதம் துவா தான் அல்லாவுக்கும் மனிதனுக்கும் உடல் இலவசிய உறவின் உச்சக்கட்டம் துவா தான் அல்லாவுடன் தனது தொடர்பை அடியான் பலப்படுத்திக் இடம் துவா தான் அடியான் தனது அன்பு காதலான அல்லாவுடன் பேசுகின்ற அமைப்பு அடியானை பார்த்து அல்லா சந்தோஷப்படுகின்ற நேரம் அன்புள்ளவர்களை நாம் தொழுவது ஒரு நாளை காய்ந்து முறை து ஒரு நாளைக்கு ந்து முறை ஆனால் அல்லாவும் எனை முறை என்பது நமக்கு தெரியாது ஏனென்றால் சலாம் தொட்டு எலும்பினதில் இருந்து படுக்கும் வரைக்கும் எத்தனை எத்தனை சந்தர்ப்ப துவாக்கள் என்று சொல்லி எத்தனை துவாக்கள் ஒரு மூவின் வாழ்க்கையிலே நடைபெறுகின்றன நாம் துவா கேட்க மாட்டோம் என்பது தெரியாதோ அல்லாவுக்கு அல்லாவுக்கு தெரிந்தோ தெரியாது நாம் கட்டாயமா ஒரு நாளைக்கு பதினேழு முறை துவா செய்ய வேண்டும் என்ற என்பதையும் அல்லா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நாம் தொழுவது ஐந்து முறை அந்த ஐந்து முறையிலும் உள்ள பதினேழு ரக்காத்திலும் சூரத்துல் பாத்தியாவை நாம் ஓதியாக வேண்டும் அந்த சூரத்துல் பாத்தியாவுடைய முக்கால் முக்கால் பகுதி துவாவாகத்தான் இருக்கிறது அடியான் என்னிடம் துவா கேட்டு என்னுடன் உறவை பலப்படுத்திக் கொள்ள மாட்டானா என்பதற்கான ஏற்பாடாகத்தான் ஒரு நாளைக்கு அல்லாஹ் பதினேழு முறை கட்டாயமாக அடியானே நீ என்னிடம் கேளு எனக்கு நேர்வழியை காட்டியா அல்லா நீ கேளப்பா என்கிட்ட ஒரு நாளைக்கு ஐந்து முறை நம்மை பதினேழு முறை துவா கேட்க வைத்து இருக்கிறான் ஏன் நமது தொழுகை பூராவே துவாவாக இருக்கிறது நமது வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொன்றும் துவாவாக இருக்கிறது எனவே அன்புள்ளவர்களே ஒருவன் அழுது துவா கேட்க ஆரம்பித்தான் அவன் அல்லாவுடன் தொடர்பு சரியாக மிக நேர்த்தியாக இருக்கிறான் என்று அர்த்தம் துவா கேட்க ஒரு மனிதனால் முடியாது என்றால் தொழுதவுடனே பள்ளியில் இருந்து பாய்கிறான் என்றால் மாஷா அல்லாஹ் அவனுக்கு அல்லாஹ் தொடர் தொபிக் செய்திருக்கிறான் அவனுடன் இரகசியமான தொடர்பை மேற்கொள்வதற்கு இன்னும் தொபிக் செய்யவில்லை என்று அர்த்தம் அன்புள்ளவர்கள் சுருக்கமாக நாம்பாவிலே பார்ப்போம் துவா என்பது சகோதரி பெரியார்களே ஒரு அதீசில் வந்திருக்கிறது கருத்திலே அல்லாவிடம் இது தெளிவான கருத்தை சொல்கிறேன் அல்லாவிடம் சிறப்பான விடயம் துவாவை போல் வேறு ஒன்றும் இல்லை என்ற அடிப்படையிலே அதீசுடைய கருத்தில் உள்ள எழுதியிருக்கிறார்கள் நாம் தெளிவாக குருவானோடைய ஆயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது என்னிடம் துவா கேளப்பா நான் உனக்கு பதில் அளிக்கிறேன் என்னிடம் நீ துவா கேலப்பா நான் உனக்கு பதில் அளிக்கிறேன் நடிகானே அல்லா சொல்லுகிறான் என்னிடம் துவா கேட்காமல் என்னிடம் துவா கேட்காமல் என்னுடைய வணக்க வழிபாடுகளை விட்டு பெருமை அடிக்கின்றானே இவன் நரகத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அனுபவிக்கலாம் உங்களால் கை தூக்கி கொஞ்சம் நேரம் யாருதா நீ தான் என்னை படைத்தான் என்று துவா கேட்க முடிகிறதா உங்கள் உறவு அல்லாவுடன் நன்றாக இருக்கிறது என்று அர்த்தம் அன்புள்ள சோதனை பெரியார்களே அந்த வகையில் அல்லா சொல்லுகிறான் நல்லடியார்களுடைய உயர்ந்த சொருக்கத்தை பெறுகின்ற நல்லடியார்களுடைய அவர்களுடைய படுக்கையில் இருந்து இரவு நடுநிசே இரவு நேரத்திலே எலும்பும் விழா எலும்பை தூக்குவார்கள் தூக்கி செய்யின்ற அமல் என்ன தெரியுமா அவர்கள் அல்லாவை அழைப்பார்கள் அல்லாவிடம் துவா கேட்பார்கள் அன்புள்ள சொல்ல பெரியார்களே நமது வாழ்க்கையிலே நமது வாழ்க்கையிலே நாம் நிறைய நல்ல சந்தர்ப்பங்களை தப்பி விடுகின்றோம் இரவு நேரத்திலே நாம் தூங்குகிறோம் அல்லவா நாம் தூங்கிவிடுகின்றோம் தூங்கி கொஞ்சம் நேரத்தில் நமக்கு விழிப்பு வருகிறது முழிப்பு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் எலும்பு எவுடன் கதீர் என்று ஓதிவிட்டு அடியான் எதை கேட்டாலும் அல்லா கொடுப்பான் எத்தனை சந்தர்ப்பத்தை நாம் தப்பி வைத்திருக்கிறோம் அன்புள்ளே நாம் நமது வாழ்க்கையிலே நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேவைகளையும் ஆசைகளையும் நோக்கங்களையும் அபிலாசைகளையும் ஆஜாத்துகளையும் எதிர்பார்ப்புகளையும் அடைந்து கொள்வதற்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்கின்றோம் அதை நவீன அமைப்பில் சொல்வதனால் திட்டம் போட்டு பிளேன் பண்ணித்தான் செய்கின்றோம் ஆனால் சக்சஸ் இல்லை ஆனால் சக்சஸ் இல்லை அல்லது சக்சஸ் குறைவு வெற்றி இல்லை நமது காரியங்கள் எல்லாம் மோசமா இருக்கிறது என்றால் அர்த்தம் நாம் படிமுறையில் தவறு இருக்கிறோம் அதை அல்லாவிடம் ஒப்படைக்க தவறிவிட்டோம் துவா கேட்டுவிட்டு செய்ய தவறிவிட்டோம் இதனால் தானே ரசூல்லா அவர்கள் சந்தர்ப்ப துவாக்களை நமக்கு தந்தார்கள் வீட்டுக்கு நுழையுவதா எலும்புவதா உறங்குவதா வெளியே செல்வதா உள்ளே வருவதா மனைவியுடன் சேருவதா எதற்கு தான் துவா இல்லை அம்ரின் தீபாலின் பிரார்த்தனை ஆரம்பிக்கப்படவில்லையோ அது குறைவானது என அன்புள்ள சவலை பெரியார்களே நமது பிரச்சனைகள் நமது மனக்கவலைகள் நமது மனக்குமுறல்கள் நமது கடன் தொல்லைகள் நமது வியாபார நடவடிக்கையில் மோசடி தன்மைகள் அதாவது தோல்வி சக்சஸ் இல்லாத நிலைமை வியாபாரத்திலே இதற்கெல்லாம் செய்ய வேண்டிய பிரதி வாரங்களை நாம் செய்கிறோம் ஆனால் சக்சஸ் இல்லை காரணம் செய்யவில்லை துவா இருக்கிறது அல்லவா நமது அனைத்து பிரச்சினைகளுக்கான வழி ஒரு கதை இது இது சம்பவம் தான் ஆனால் இதை சம்பவமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஒரு உதாரணமா எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நபியுடைய கற்பித்தல் முறையிலே உதாரணம் குறுகிற தன்மை ஒன்று ஒன்று இருக்கிறது அந்த வகையில ஒரு உதாரணம் ஒன்று ஒரு கதை ஒன்று எழுதப்பட்டு கிதாபிலே ஒரு மனிதன் அரசனுடைய தர்பாருக்கு செல்கிறான் வளம அரசனுடைய தர்பாருக்கு சென்று அரசனுடைய அந்த மாளிகைக்குள் நுழைய முயற்சி செய்கின்றான் ஆனால் அவன் அங்கிருந்து விரட்டப்படுகின்றான் அவன் கதவு அவனுக்கு திறக்கப்படுவதா இல்லை இவன் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கிறான் எப்படியாவது அரசனிடம் சென்று எனது தேவையை சொல்லி எனது நிலைமையை சொல்லி நான் இந்த இதுக்கு குறைக்கு நிறைவு காண வேண்டும் எனது பிரச்சனைக்கு நிறைவு காண வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் அந்த மூடப்பட்டிருக்கும் கதவை தட்டுகின்றான் அரசருடைய காவல்காரரும் விரட்டுகிறார்கள் வருகின்ற அரசனும் இவனை கண்டுகொள்வதா இல்லை ஒரு நல்ல மனிதர் இந்த சம்பவத்தை பார்த்துக் கொண்டிருந்தார் அவர் அந்த மனிதரை ஒரு நாள் அழைத்து ஏ மனிதா அழைக்க விருப்பம் இல்லாதவனை நீ அழைக்க தடுமாறுகின்றாய் மூடப்பட்ட கதவை திறக்க தடுமாகின்றாய் உனக்காக திறந்திருக்கும் அல்லாவின் கதவை நீ ஏன் தட்டுவதில்லை உனக்காக அழைப்புக்கு பதில் கொடுக்க அடியான் கேட்க மாட்டானா என்று பார்த்து கொண்டிருக்கும் அல்லாவையே நீ அழைப்பதில்லை நீ இதை செய்தால் உனது தேவை நிறைவேறும் இதுதான் நமது இந்திய ஒவ்வொருவருடைய நிலைமை நமது காரியங்களுடைய வெற்றிக்காக நமது குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்துக்காக நமது மகளின் வாழ்க்கைக்காக நமது மகளின் வாழ்க்கைக்காக படிப்புக்காக யார் யாரெல்லாம் காலை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாவை நாம் நாடவில்லை அன்புள்ள சௌலை பிரியார்களே இதை தான் அல்லா சொல்லுகிறான் அன்புள்ளவர்களே நோன்புடைய விடயத்திலே நான் சொல்லும் பொழுது இடையிலே சொன்ன ஆயத் ஏ நபியே என்னுடைய அடியான என்னை பற்றி கேட்கிறானா ஏ அடியான் என்னை சொல்லுங்கள் நினைக்க தேவையில்ல பைனி கரீப் நான் அவனுக்கு மிக நெருக்கமா இருக்கிறேன் பைனி உஜீபு தாவத்தி என்னை கிட்ட யாராவது நான் பதில் அளிக்கிறேன் அவன் எனக்கு கேட்கட்டுமே எனக்கு எனக்கு பதில் தரட்டுமே எனக்கு அவன் பதில் தரட்டுமே என்ன அவன் அவர்களுடைய காரியங்கள் அவர் வெற்றி பெறுவார்கள் இப்பொழுது பதில் என்ன நாம் அல்ல இழைக்கிறோம் அல்லா எதிர்பார்க்கிறான் இதை தெளிவாக ஒரு அதிசயம் சொல்வதனால் அல்லாவுத்தால் அடிவானத்துக்கு வந்து கேட்கிறான் என்னிடம் கேட்பவர்கள் இல்லையா என்ன பதில் என்னிடம் கேட்பவர்கள் இல்லையா இதோ நான் கொடுக்க வந்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் தர முடியாதவர்கள் எல்லாம் கெஞ்சி கெஞ்சி பார்க்கின்றோம் தருவதற்கு காத்திருக்க கூடிய ஏழு வான மேலு பூமி பால்வெளி பிரபஞ்சத்தின் ஏக இறைவன் அரசருக்கெல்லாம் அரசன் அவன் தருவதற்கு காத்திருக்கிறான் அவனையே நான் அழைக்க கூடாது அன்புள்ளவர்களே அல்லா சொல்லுகிறான் அவள் எஸ் ஆஜி அவன் எனக்கு பதில் அளிக்கட்டும் அடியான் எனக்கு பதில் அளிக்கட்டும் என்ன பதில் நாங்கள் கேட்கணும் நாங்க என்னமோ பெரியார்கள் மா நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் நிறைய பேர் துவா கேட்கக்கூடிய தன்மையில் இருக்கிறோம் ஆனால் நாம நாம் ஒவ்வொருவரும் எப்படி என்பதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும் எனவே இந்த துவா என்பது ஒரு சக்தியுள்ள பொருள் ஒரு மனிதனை திருத்தக்கூடிய ஒன்று அவனது தேவைகளை கொண்டு வந்து காலாடியில் சேர்க்கக்கூடிய ஒன்று துவா என்பது பாவங்கள் பாதுகாக்க கூடிய ஒன்று அதனால் தான் தொழுது முடிந்ததன் பின்னாலும் துவா கேட்டார்கள் யார என்னை தீன்படி வழி நடத்துவாயாக என்னை என் முது முதுமையான வயதுக்கு போறது பாதுகாப்பாயாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் துவாவில் தானே சாதித்திருக்கிறார்கள் பதில் யுத்தத்திலே அன்புள்ளவர்களே இந்த உலகத்தில் இதன் பின்னால் இஸ்லாமா அல்லது குப்ரா அல்லாஹ் கடவுளா வணங்கப்பட போகிறானா அல்லது இருக்கக்கூடிய சிலைகள் வணங்கப்பட போகின்றனவா என்ற கேள்விக்கு பதிலாக இருந்த பதில் யுத்தத்திலே எந்த நிலை ரசூலா வெற்றி வெறும் முன்னூத்தி பதிமூணு சின்ன ஆயுத அமைப்பு படையுடன் ஆயுத வளத்துடன் சின்ன ஒரு ஆயுத பழத்துடன் அந்த பெரும் குப்பார்களுடைய காதலுடைய படை எப்படி வெற்றி ார்கள் இரவுரத்திலே அல்லா பதில் கொடுத்தான் பலமான பதில் மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தார் எனவே அன்புள்ள சோதனை பெரியார்களே இன்னும் ஒரு அருமையான கதை சொல்லப்படுகிறது இது சம்பவம் உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு தம்பதியினர் ஒரு தம்பதியினர் திருமணம் முடித்து பதினொரு வருடம் குழந்தைகள் இல்லை குழந்தைகளே இல்லை பார்க்காத வைத்தியமும் இல்லை என்னென்ன வைத்தியம் பார்க்க வேண்டும் அனைத்து வைத்தியத்தையும் பார்த்து விட்டார்கள் போக வேண்டிய இடமெல்லாம் போய்விட்டார்கள் இப்பொழுது நிராசை அடைகின்றார்கள் ஆனால் மூவிங்கள் நிராசை அடையக்கூடாது அப்போது அந்த பெண்மணி சொல்கிறார் அதிகாரம் அல்லாவுக்கு தான் இருக்கிறது அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளையும் அல்லது ஆண் பெண் என்று கடந்து கொடுக்கின்றான் எனவே நாம் அல்லாவிடம் கேட்டு பார்ப்போம் என்று இருவரும் தொழுது அல்லது கேட்கிறார்கள் கொஞ்ச நாள் கடந்திருக்கும் வயிற்றிலே ஒரு வழி வருகிறது அன்புள்ளவர்களே பரிசோதித்து பார்த்தால் குழந்தை உருவாக்க இருக்கிறது இது சாதாரண மனிதர்களின் சம்பவம் நான் ஏன் இந்த சம்பவத்தை சொன்னேன் என்றால் அதை அழகான சம்பவம் நமக்கு குருவான் சொல்லுகிறது நான் இதை ஏன் சொன்னேன் என்றால் இது தானே நமது உண்மையான நிலைப்பாடு நல்ல மக்கள் நிறைய பேர் இருக்கிறோம் நமது நோய்களுக்கான நிவாரணியை நாம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றோம் அன்புள்ள சோழர்கள் எனவே அழைக்க வேண்டியது அல்லாஹ் அதனால்தான் அவர்கள் இதே மாதிரி துவாவுள் இஸ்திகாராவை சஹாபாக்களுக்கு நபி சொல்ல கற்றுக் கொடுத்தார்கள் நாம் மனிதர்கள் எங்களுடைய காரியங்களின் வெற்றி என்பது துவாவில் தங்கி இருக்கிறது அன்புள்ளவர்களை ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்துவிட்டால் ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்று வந்து விட்டால் நபி சல்லுல்ல அவர்கள் முதலாவது தொழுகையை படித்து கொடுப்பார்கள் அல்லி சல்லுல்லும் பின்பு அவர்கள் கேவார்கள் இந்த வார்த்தை அல்லாமி என்ற துவாவைத்தான் படித்துக் கொடுப்பார்கள் ார்களே துவா என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று உதாரணங்களை சொல்லலாம் இருக்கிறது அல்லவா இந்த ஒன்றே போதும் துவாவுடைய மகிமையை விளங்குவதற்கு நபி உல்லாவின் அருள் நபி உமது அல்லாவின் அருள் தக்கரியா அலை சலாத்தின் மீது நபி உமது இறைவன் செய்த அருளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அந்தோ அல்லாவை அழைக்கிறார் அல்லாவை அழைக்க நேரத்திலே அழைக்கிறார் இதற்கு மறைமுகமான அழைப்பு என்பது தப்ச பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன் அவர் இரவு நேரத்திலே மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் அழைக்கிறார் என்ன தெரியுமா கேட்கிறார் எனக்கு ஒரு எனது காலகட்டம் நானும் நபியா இருக்கிறேன் ஆனால் எனக்கு பிள்ளை இல்லையா யகுபு அலிசலாத்துடைய சந்ததியிலே எல்லா நபிமார்களும் பிள்ளையில் இருந்தார்கள் அவருடைய பிள்ளைகளும் நபிமார்களா இருந்தார்கள் இப்பொழுது எனக்கு பிள்ளை இல்லை வயது தொண்ணூத்தி நாலு மனைவிக்கு வயது தொண்ணூறு இப்பொழுது அலைசலாம் அல்லாவிடம் துவா கேட்கிறார்கள் ஆனால் துவா கேட்கும் பொழுது தனது வெளிப்படுத்துகிறார்கள் நாலு காரணங்கள் அன்புள்ளவர்களே நமது அடிப்படையிலே சில உண்மைகளையும் பொய்களையும் சொல்லுகின்ற உண்மையிலே சில காரணங்கள் பிள்ளை பெற்றெடுக்க முடியாது அந்த முன்வைத்து அல்லாவிடம் கேட்கிறார்கள் அந்த காரணங்களும் சொல்லுகிறார்கள் நான் குருவான் ஆயத்தை ஓதாமல் நேரம் கருதி சுருக்கமாக சொல்கிறேன் அவர் சொல்லுகின்ற அதே வசனம் நரம்பெல்லாம் வித்து போயிடுச்சு இப்ப நரம்பு எல்லாம் வேலை செய்து அருமோ நல்லா முப்பத்தி ஆகாது நரம்பும் பெயிலியரா வயசு நரச்சு போய்த்து கிழவன் ஆயிடுச்சு தொண்ணூத்தி நாலு வயது இல்ல இருபது வயதாலும் அந்த பெண்ணால புள்ள பெற்றுக் கொள்ளையலாம் என்ற மனைவி மலடி சார்ஸ் இல்ல புள்ளைக்கு அனைப்பண்ணி புள்ள தரணும் யாருலாம் எனக்கு தந்து தான் ஆகணும் எங்க இருந்து கூப்பிடுகிறார் சொல்லி அல்லாவிடம் துவா கேட்கிறார் தனக்கு பிள்ளையை தரும்படியாக அல்லாஹால பதில் அளிக்கிறார் இன்னும் அதே நேரத்தில் அவர் கேட்ட அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை தெரியுமா யா அல்லா எனக்கு அந்த நீ பிள்ளையை தர வேண்டும் எனக்கும் சந்தரணும் எனக்கும்ளைசலாத்துல குடும்பத்துல எல்லா நபிமார்களுக்கும் பிள்ளை இருந்த மாதிரி அந்த சந்ததி தொடர்ந்து போனும் அதே நேரத்துல வச்சால் ஒரு அப்தி அதியா அந்த புள்ளைய நல்ல புள்ளை ஆகணும் நீ ஒரு நல்ல புள்ளையை மட்டும் தண்டா போதும் எனக்கு என்று துவா செய்கிறார்கள் இப்பொழுது அல்லாஹால் அவருக்கு பதிலளிக்கிறான் கரிய நாங்கள் உங்களுக்கு ஒரு புள்ளே தரப்போகின்றோம் தக்கரியாவே நாங்கள் உங்களுக்கு ஒரு புள்ளே தரப்போகின்றோம் எனக்கு புள்ளையா அல்லா இவர் கேட்டார் அல்லாட்ட நம்பி ஆனாலும் இப்ப எனக்கு ஒரு புள்ளண்ட போகல திருப்பி சொல்லுகிறார் போய் கிழவன் ஆயிட்டேன் தக்கறியா உங்களை இல்லாமல் இருந்து உருவாக்கின எனக்கு வளம் தப்பு செய்யா நீங்க இல்லாமல் இருந்து உங்களை உருவாக்கின எனக்கு மலடியில இருந்து புள்ள தார கஷ்டம் இல்ல நீங்க யாருண்டே எங்கே இல்லாம இருந்து உங்களை உருவாக்கின எனக்கு மனித படைப்பு உருவாக்கின் எனக்கு மலைவுலுக்கு ஒட்டகத்தை வரவைத்த எனக்கு தக்கரியாவை மலடியான ஒரு ஆண் பெண் கலந்ததுல எனக்கு ஒரு புள்ளை கொண்டு வரது கஷ்டம் இல்ல புள்ளைய தந்துட்டோம் தக்கரியா என்று சொல்கிறார்கள் சோதனை பிரியார்களே தக்கரி அலைத்தலத்துக்கும் இன்பம் தாங்கவில்லை யாரும் எனக்கு புள்ள கிடைச்சி கிடைக்க போதுன்றதை எப்படி நான் விளங்கி கொள்றேன் இந்த மனைவி கருப்பமாக்கியா என்றதை கொள்றது இந்த காலத்துல மாதிரி பரிசோதனைகள் இல்லை டெஸ்ட் பண்ண முடியாது ஆனா இவருக்கு இப்ப ஆசை கொஞ்ச நாள் போக வேண்டும் அந்த காலத்து அடிப்படையில வயிறு பெரியதா அவருக்கு ஆனா சக்கரிய அந்த ஆசை நூறு வய நூத்தி ஒரு குழந்தை இவ்வளவு நாள் இருந்த ஏக்கம் தேவை நிறைவேற போகிறது தொடர்ந்து கேட்கிறாய்ல எனக்கு புள்ள கிடைக்கிறது ஒரு அடையாளப்படுத்தி காட்டியாள் அப்படின்னு கேட்கறீங்களா சக்கரியா நீங்க மூணு நாளைக்கு உங்களுக்கு பேசலாம போ அப்ப பேசலாம போ நான் நினைவு வச்சு உங்களுக்கு புள்ள கிடைக்க போகுதுண்டு ஒரு நாள் அவருக்கம் பேசுகிறார் கையால் சைக்கிளை செய்தார் அல்லாவை புகழுங்கள் அல்லாவை துது செய்யுங்கள் பேச முடியாமல் போய்விட்டது அன்புள்ள சோலை பெரியார்களே இவர் கேட்ட புள்ள எப்படிப்பட்ட புள்ள நல்ல புள்ளையா கேட்டார் அல்லா கொடுத்த புள்ள என்ன தெரியுமா ஒரு கண்ணியமான கொடையாளண்டு கேட்கப்பட்ட அதைவிட சிறந்த கொடுப்பது தான் கண்ணியவாங்க அல்லாவை தர வேற யாராலும் முடியாது நீங்கள் யாரிடம் போயிட்டு கேட்கும் பொழுதே நினைவைத்துக் கொள்வீர்கள் நாங்கள் ரெண்டு கேட்டால் ஒன்று தருவார் மனிதர் அது என்ன பெரிய கொடை மனசா இருந்தாலும் சரி அல்லாஹ் நீங்கள் எதை கேட்டாலும் அதை அதை அறித்துத்தான் தருவான் அல்லாஹ் கொடுத்தான் அலை சலாம் கேட்டது ஒரு நல்ல பிள்ளையை ஆனா அல்லாஹ் கொடுத்த பிள்ளை என்ன தெரியுமா செய்ய தலைவர் ஒரு வணக்கசாலி நீங்கள் கேட்டது வெறுமே நல்ல பிள்ளை நாங்க தாரத்தை பார்த்துக்கோங்க அல்ல கேட்டா குடுக்கிறது அதிகமாகத்தான் இப்ராஹிம் அலை நெருப்பில் இருக்கும் பொழுது கேட்டது நெருப்பிலிருந்து பாதுகாத்துட்டீங்க உங்களுக்கு பதில பாருங்க இப்ராஹிம் எரிக்காத மட்டும் இல்ல நீங்க கேட்டதை விட கூடத்தாரும் கூடாகவும் இருக்கணும் கூழ் கூட்டிட்டா கரைச்சல் கூப்பிட்டு இருக்கிறான் சாந்தமாகவும் இருக்கணும் கூடாகவும் இருக்க கூடாது கேட்டது நெருப்புல இருந்து பாதுகாக்க சொல்லி அலை அவர்கள் வயிற்றில் இருந்து மீனுடைய வயிற்றில் அழைக்கிறார்கள் சுபகானல்லா யாராலும் காப்பாற்ற முடியாத இடம் கார் கடல் இருள் மீனுடைய வயிற்று இருள் அதற்குரிய சாப்பாட்டு பை இறைப்பை இருள் அதுக்கு இருந்து அல்லாவை கூப்பிடுகிறார்கள் நாம் எங்களை கூப்பிட்டு தான் நாங்கள் பதில் அளிப்போம் அவருக்கும் பதில் அளித்தோம் அந்த யூனிக்கும் அலே இஸ்ஸலாம் அவருக்கும் பதில் அளித்தோம் பதில் அளித்தது மட்டுமில்லை நீங்கள் நான் கரீம் அல்லாஹ் கண்ணியமா நான் கொடுத்தால் அதிகமா தான் கொடுப்பான் நீங்க எங்கள்கிட்ட கேட்ட சொல்றி மீன விட்டு உங்களை காப்பாற்றினது மட்டுமில்லை பால்சன் நாங்கள் அவரை மீண்டும் ஒரு லட்சம் பேருக்கு நபியாக அனுப்பி வைத்தோம் அவரை கொஞ்சம் பேருக்கு தான் நபியாக இருந்து நபியுடைய தாவத்தை செய்து அவர்கள் புறக்கணித்த சந்தர்ப்பத்திலே அவர் அல்லாவுடைய அனுமதி வரும் முன்னால் போனார் சம்பவம் உங்களுக்கு தெரியும் அவர் எங்களிடம் துவா கேட்டு எங்களிடம் திரும்பி வந்த காரணத்தினால் மீண்டும் ஒரு லட்சம் மக்களுக்கு நாம் நபியாக அனுப்பினோம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன் எனக்கு நீ பதில் அளிப்பாக நீ நீ இறக்க முடியவனா நாங்க பதிலளிச்சிட்டோம் பதிலளிச்ச மட்டும் இல்ல அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்தோட சேர்ந்த இந்த ஆக்கள் எல்லோருக்கும் நாம் ரஹ்மத்தையும் பறக்கத்தையும் கொடுத்தோம் என்று சொல்லுகிறார் சோதரப் பெரியார்கள் இப்படி நீங்கள் சம்பவத்தை எடுத்து பார்த்தால் ஏராளமான சம்பவம் இருக்கிறது அத்தனை சம்பவங்களிலும் அதிகமாத்தான் கொடுத்தான் கேட்டதும் ஒரு தலைவர் அசூரன் ஆபிதன் வணக்கசாலியாக வனபிஎம் நீங்க வெறும் நல்ல புள்ள கேட்டீங்க நாங்க அந்த நல்ல புள்ளையை எப்படி தெரியுமா தந்துட்டோம் நபியாவை ஆக்கி தாரோம் பல மண்புள்ளவர்களே துவாவுடைய பலன் அன்புள்ளவர்களே எனவே சோதனை புறக்கணிக்காலும் கையுடாத ஒரே அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வை அல்லாஹ் துவாவில் வைத்திருக்கிறான் இதை தான் இந்த கொத்துபாவுடைய தலைப்பாகவும் சொன்னோம் துவா என்பது வணக்கம் வணக்கத்தின் அச்சாணி எனவே வேண்டுகோள் இந்த கொத்துபாவுடைய ஆக சுருக்க வேண்டுகோள் என்னவென்றால் துவா கேட்கின்ற பழக்கம் உருவாக வேண்டும் அசரத் அவர்கள் கேட்கின்றா அது ஒரு கற்பித்தலுக்காக உருவாக்கப்பட்டது தலைமுள்ளில் அடுத்த மக்களுக்கு கற்பிப்பதற்காக தான் அகரத் அந்த துவாவுடன் எமது துவாவை போதுமாக்கி கொள்ளாமல் ஒரு பத்து நிமிடம் ஐந்து நிமிடம் ஒரு நான்கு நிமிடம் கையை தூக்கி துவா கேட்க வேண்டும் என்ன துவாவை கேட்பது எந்த துவாவை கேட்பது சோதனை பெரியார்களே அரபியிலே கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை பிரபு தமிழையும் மறைந்தவன் அனைத்து மொழியையும் மறைந்தவன் அரபாவுடைய மைதானத்திலே அனைத்து மொழிகளுக்கும் பதில் கொடுப்பான் அல்லா எனவே அல்லாவை கொஞ்சம் புகழ்ந்துவிட்டு நபியின் மீது விட்டு தமிழ் ஆலை நீங்கள் எல்லாத்தை விட்டு தப்பிப்பதற்கான பழக்கங்களை நாம் கூடு அதிகமாக செய்து வருகின்ற பொழுது நாம் நிச்சயமாக இந்த ரமலானை மிக வசந்தமாக்கி கொள்ளலாம் அடுத்ததான் அன்புள்ள சோழ பெரியார்களே துபாவுடைய பாடத்தில் எடுத்து படியுங்கள் அழகான சொல்லப்பட்டிருக்கிறது எங்களை போன்ற சகாபாக்களும் கேட்டார்கள் அதிகமாக இருக்கிறது எல்லா துங்களால் கேட்க முடியாது என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் முகமது முகமது பாதுகாப்பு தேடி அத்தனை விட்டும் பாதுகாப்பாக இந்த துவாவை தமிழால் கேளுங்கள் இன்னும் இன்னும் என்னென்னோடைய பாடத்திலே துவா பதிலளிக்கப்படுபவர்கள் தகுதியான நேரங்கள் என பல தலை போல் இருக்கிறது இன்றைய முக்கியத்துவமும் இந்த துவா நம்மிடம் வழக்கத்தில் வர வேண்டும் இதன் மூலமாக நமது வணக்க வழிபாடுகளை மறுமலர்ச்சி உருவாகும் என்பதை அடிப்படையிலே நாம் சொன்னோம் கேட்பதிலே அதிகமாக கொடுப்பது பெரும் கொடையாளனுடைய அல்லாவுடைய பண்பு எனவே அல்லாவுக்காக வேண்டிய அந்த பண்பை நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த பள்ளியிலே வேலை செய்த மோசீனாக கடமை புரிந்த சகோதரருக்காக வேண்டி இந்த பள்ளி அவர்கள் இருப்பதனால் ஒரு அதாவை கொடுப்பதற்காக சேர்க்கிறார்கள் எனவே நாம் ஒவ்வொருவரும் நமக்கு என்னெல்லாம் முடியுமோ எவ்வளவு முடியுமோ சில சமயங்களிலே நமது பத்து ரூபாய் தானத்தையே மாற்றிவிடும் கணக்கையே மாற்றிவிடும் அன்புள்ள சொல்லே பெரியார்கள் அந்த அடிப்படையிலே மிக அவர்களுக்காக நாம் அவர்களுக்கு உதவி செய்யும் காரம் எல்லாம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் மனிதர்களுக்கு உதவி செய்யத்தான் நமக்கு லட்சங்களும் ஆயிரங்களும் தேவைப்படும் அல்லாவுக்கு உதவி செய்ய நமக்கு ரூபாய் தேவைப்படும் ஒரு ரூபாய் அடியானே நீ எனக்கு செலவழி நான் உனக்கு செலவழிக்கிறேன் என்று அல்லா சொல்லுகிறான் எனவே அந்த அடிப்படையிலே பள்ளி நிர்வாகம் அவருக்காக வேண்டி சேர்க்கிறார்கள் என அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் வீடு பக்கத்திலிருந்து நீங்கள் கொண்டு வராவிட்டால் உழைப்பிலே பங்கடுங்கள் எல்லோரும் பங்கெடுங்கள் ஒரு தொகை இன்றி போட்டு அந்த சோதர உள்ளத்தை மகிழ்வீங்கள் அல்ல உங்களுடைய உள்ளங்களை மகிழ்விப்பான் எனவே அல்லா சி மகானுடைய தீனை கற்றுத்தருவானாக அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக ரசூ அல்லா அவருடைய மார்க்கத்தை அழகாக விளங்கி அதன்படி அமல் செய்வதற்குரிய தோப்பிக்கை தந்தருவானாக அந்த நோய் வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த மதத்தினுடைய நோய் எளிவாக்குவாயாக யாருக்கும் தீனுடன் ஆரோக்கியத்துடன் வாழ்நாடில் நீடித்து வைப்பாயாக முகமது சல்லுல்ல அத்தனை நல்ல விடங்களின் தந்தல்வாயாக அவர் பாதுகாப்பு தேடி அனைத்து விட்டும் பாதுகாப்பாக